வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நமக்கு உணவு எப்பவெல்லாம் இருக்கும் பசியாக இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சுவையற்ற உணவு கூட சுவை மிகுந்ததாக நமக்கு தெரியும் அதே நமக்கு மிகவும் பிடித்தமானவரோடு நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த உணவு மிக சுவை இருக்கும் நாம் இந்த பறவைகள் கொத்திய உணவை தேடி உண்பது ஒரு காலத்துல வழக்கம் அது ஏனென்றால் அது சுவை மிகுந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனதை பொறுத்ததும் கூட ஏனென்றால் ஒரு உணவை விரும்பி உண்ணும் பொழுது அந்த உணவு சுவை மிகுந்ததாக நமக்கு தெரியும் ஒரு குழந்தையும் தாயும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தையிடம் இரண்டு ஆப்பிள்கள் தரப்படுகிறது ஒரு ஆப்பிளை உடனடியாக அந்த குழந்தை கடித்து விடுகிறது அந்த குழந்தையிடம் இன்னொரு ஆப்பிளை கேட்கிறார் அந்த குழந்தை மறுகணமே மற்றொரு ஆப்பிளையும் கடித்து விடுகிறது அந்த தாய்க்கு ஒரு ஏமாற்றம் ஒரு வருத்தம் அப்பொழுது அந்த குழந்தை தான் முதலில் கடித்த ஆப்பிளை தாயிடம் வழங்குகிறது அந்த தாய் ஏன் இரண்டு பழங்களையும் கடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது இல்ல இந்த ரெண்டுல எது சுவையா இருக்குதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலான்னு கடிச்சேன் அப்படிங்குறது ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது தான் கடித்து விட்டு கொடுக்கற எதுவாக இருந்தாலும் சுவைய சுவையாகத்தான் தாய்க்கு இருக்கும் அப்படிங்க ஏன்னா பொதுவா பெற்றோருக்கு தங்களுடைய குழந்தைகள் சாப்பிட்டு மீதியான உணவுகள் சுவை மிகுந்ததாகத்தான் இருக்கும் இது அந்த தாய்க்கு மட்டுமல்ல எல்லா பெற்றோருக்கும் அதுதான் நாம் உண உண்ணும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை நம் அருகே வந்தால் நிச்சயம் ஒரு வாய் சாதமாவது ஊட்டி விட்டுவிட்டு அல்லது நம் தட்டிலிருந்து அதிகமாக கூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அல்ல அந்த குழந்தையின் மீது நாம் வைத்திருக்கிற பாசம் அன்பு காரணமாக இது இன்று நேற்று அல்ல இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இதனைத்தான் நம் தமிழர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அதனை வள்ளுவரும் வலியுறுத்துகிறார் உணவு என்பது தன்னுடைய குழந்தைகளோடு பகிர்ந்துண்ணும் பொழுது அல்லது அந்த உணவில் குழந்தைகள் கை வைத்து அலாவிய அல்லது பிசைந்த அந்த உணவு அமிழ்ந்த விட மிக இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அப்படியானால் அந்த குழந்தை செல்வத்திற்கு எவ்வளவு மதிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு உணவு நாம் அப்படி ஊட்டி விடுவதோ அல்லது குழந்தைகளோடு பகிர்ந்துண்ணும் பழக்கமோ குறைந்து வருகிறது ஆகையால் நிச்சயம் உணவு உண்ணும் பொழுதாவது நம் குழந்தைகளோடு குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றாக உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உணவின் சுவை கூட அதிகமாக இருக்கும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேர் குரல் எண் அறுபத்தி நாலு அமழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை கூழ் மீண்டும் குரல் அமழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை கூழ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் and the